அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்தர் தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி டிஎஸ்கி சிவராமகிருஷ்ணயர் ஓய்வு பெற்ற தாசில்தார் சுவாமிகளுடன் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் பல மகான்களின் தரிசனம் பெற்றவர் தமிழ் கவிநயம் கொண்டவர் அவர் எழுதிய ஸ்ரீ ஞானானந்தர் திருப்பள்ளி எழுச்சி பாடல் தப்போவனம் தினசரி வழிபாட்டு முறையில் இடம் பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாள் அவருக்கு உடலில் தாங்க முடியாத வலி ஜுரம் ஏற்பட்டது இரண்டொரு நாட்களில் உடலில் சில இடங்களில் தோல் உரித்து ரணம் ஏற்பட்டது இதனை கேள்வியுற்ற சுவாமிகள் உடலுக்கு தேவையான ஓய்வு கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று கூறி டாக்டர் ஒருவரை அனுப்பி வைத்தார் அவர் இது அக்கி நரம்பு சம்பந்தமான நோய் வலியை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் மறந்து கொண்டும் வேண்டாம் என்றார் சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்த அரவிந்த ஆசிரமம் டாக்டரும் நோயை பற்றி அதிகம் விவரிக்காமல் சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டாம் குருநாதர் பாதங்களில் சாத்திய சந்தனத்தை பூசி வந்தால் போதும் என்றார்கள் ஐயர் மிகுந்த பயத்தோடு பூரண சரணாகதியுடன் பிரார்த்தனை செய்தார் சுவாமிகள் தமது அறையிலிருந்து புதிதான ஒரு மெத்தை தலையணி விரிப்பு முதலவற்றை எடுத்து வர செய்து இவற்றை பயன்படுத்துவோம் என்றார் இந்த ஏற்பாட்டை கண்டதும் பல படுக்கையில் இருக்க வேண்டுமோ என்ற பயம் தாசில்தாருக்கு ஏற்பட்டது இல்லை இல்லை எல்லாம் குருவாரத்திற்குள் சரியாரி வி சரியாகிவிடும் என்று ஆறுதல் சொல்லி சென்று விட்டார் ஆனால் எந்த குருவாரம் என்று அவர் குறிப்பிடவில்லை இதை சிவராமகிருஷ்ணையர் புரிந்து சில குருவாரங்கள் சென்ற பின் வலி குறைந்து புண்ணும் அறத் தொடங்கியது மகாலய அமாவாசைக்கு முந்தைய தினம் அமாவாசையுடன் எல்லாம் நீங்குகிறது நவராத்திரி என்றார் சுவாமிகள் தாசில்தாரின் வியாதி குணமானாலும் படுக்கையிலே இருக்க நேர்ந்தது நவராத்திரியில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு பாட்டு புரித்து விஜயதசமி என்று பதிகம் பூர்த்தியாயிற்று அடுத்த நாள் குருவாரம் அதிகாலையிலேயே சுவாமிகள் கோபாலகிருஷ்ணன் என்ற ஆசிரியரோடு தாசில்தாருக்கு தரிசனம் அளிக்க வந்துவிட்டார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு குருவர்களால் இயற்றிய பதிகத்தை பாடினார் ஐந்தாவது பாடலில் உன்னடி உணர்ந்த பின் குறையெல்லாம் நீங்கியதே என்பதான வாசகத்தை சுவாமிகள் குறையெல்லாம் நிறைவாயதே என்று திருத்தி பாட சொன்னார் அந்த பதிகமும் அச்சிடப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது சங்கரன் மரபில் வந்த சத்குரு தேவா போற்றி என்ற பத்தாவது பாடல் தபோவனத்தில் பூஜை முடிவில் மங்களகீதமாக பாடப்படுகிறது அகரம் கிராமத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார் நரசிம்மன் இவர் ஞானானந்தகிரிய சுவாமிகளிடம் அரிய ஈடுபாடு உடையவர் அவருக்கு குழந்தை ஒன்று பிறந்தவுடன் அதற்கு புண்ணிய வாசனம் அது நன்கு நடைபெற ஆசி பெறவும் என்ன பெயர் சூட்டுவது என்று சுவாமிகளிடம் கேட்பவும் கேட்கவும் தமது நண்பர் ஆற்காடு கோபாலகிருஷ்ணனோடு சுவாமிகளை தரிசித்தார் சுவாமிகளும் சற்று நேரம் யோசித்து விட்டு பூவராகன் என்று பெயர் கூறி ஆசி கூறி விடையளித்தார் நரசிம்மன் அகரம் திரும்பிவிட்டார் கோபாலகிருஷ்ணனும் ஊருக்கு போக அனுமதி கேட்டார் நாளை நமது தமது நமது நண்பர் வீட்டு விசேஷத்திற்கு போக வேண்டாமா என்று சுவாமிகள் விசாரிக்கவே இது சாதாரண விசேஷம் சுவாமி நரசிம்மனும் என்னை கூப்பிடவில்லை நான் ஊறிக்கப் போகிறேன் என்றார் கூப்பிட விட்டாலும் பரவாயில்லை தங்கி போவோம் என்றார் சுவாமிகள் கோபாலகிருஷ்ணனும் தப்போவனத்திலேயே அன்றிரவு தங்கிவிட்டார் அடுத்த நாள் காலை நரசிம்மன் மீண்டும் தப்போவனம் வந்து சுவாமிகளை தரிசித்து புண்ணியா ஆசி வேண்டி நின்றார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவரை தொடர்ந்தே அதிர்ச்சி தரும் செய்தியை ஒருவர் கொண்டு வந்தார் குழந்தை குளிப்பாட்டும் போது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டது என்ற இந்த செய்தியை முதலில் கேட்டறிந்து கோபாலகிருஷ்ணன் சுவாமிகளிடம் நண்பர் நரசிம்மன் முன்னிலையில் குழந்தை இறந்து விட்டது சுவாமி என்று கூறவே இருவரும் கண்ணீர் மலிகன் நின்றார் அப்படியா எடுத்துக்கொண்டவனுக்கு கொடுக்கவும் தெரியும் கவலை வேண்டாம் என்று சொன்னார் கோபாலகிருஷ்ணனிடம் உடன் சென்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு வருவோம் என்று உத்தரவிட்டார் அன்று அமாவாசை நரசிம்மன் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் ஊர் புதிது கோபாலகிருஷ்ணன் ஊரில் பெரியவரிடம் கேட்டு தென்புறம் சுமார் ஒரு மைல் தொலைவில் உள்ள நதிக்கரையில் அந்தின செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வந்தார் கோபாலகிருஷ்ணனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நதிக்கரை சென்று குழந்தைக்கு செய்ய வேண்டியதை நரசிம்மன் மூலம் செய்வித்தார் கோபாலகிருஷ்ணன் முந்தைய இரவு தங்கவில்லை என்றால் அந்த குழந்தையை அதன் தங்கையே தந்தையே தூக்கி போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இதனால்தான் சுவாமிகள் கோபாலகிருஷ்ணனை தங்க வைத்தார் போலும் அடுத்த ஆண்டே நரசிம்மனுக்கு மீண்டும் குழந்தை பேரு கிட்டியது இப்படி குருநாதர் அருள் பாலித்த கருணையை என்ன என்பது பக்தர்கள் தம் மரத்துயரை அல்லது ஏதாவது தேவையோ சுவாமிகளிடம் தெரிவிக்கும் போது அவர் மனம் கசிந்து உருக்கமான குரவில் குரலில் வேண்டுவோம் என்பார் குருநாதர் ஒரு சித்தேஸ்வரர் மகா யோகி அபரிதமான யோக இருந்தும் தாம் எதையும் செய்வதாக நினைக்க மாட்டார் கர்திருவத் கர்திருத்வத்துடன் கூடிய ஜீவபாவமே இல்லை யான் என்பதை விழுங்கி தானாக நிற்கும் தற்பரன் எனினும் வியவகாரிக்க உலகில் அவரும் பக்தருடன் சேர்ந்து ஈஸ்வரனை வேண்டுது போல தோன்றும் உண்மையில் வேண்டுதல் வேண்டாமையில் நின்று முற்றும் விடுபட்ட அவருடைய சுத்த சத்வமான மனதில் ஈஸ்வர சங்கற்பமே தோன்றும் அகந்தையின் முனைப்பே இல்லாத அவரது தூய உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுமானால் அது உடனே நிறைவேறும் அதனால் தான் தைத்திரிய அவனை எல்லா ஆசைகளும் வணங்குகின்றன என்கிறது தெளிந்த சித்தமுடையவன் எந்தெந்த உலகை உலகத்தை மனதால் சங்கல்பிக்கிறானோ எந்தெந்த போகங்களை விரும்புகிறானோ அந்தந்த உலகத்தையும் போகத்தையும் அடைகிறான் ஆகையால் பெரும் பேறு வேண்டுபவன் ஞானியை பூஜிக்க வேண்டும் என்று ஞானியின் சிறப்பை முண்டோக்கப்ப நிஷத்து கூறுகிறது அவரை வணங்கும் பக்தனின் குறைகளெல்லாம் நிறைவாகிவிடும் பக்தர்கள் மனதில் தோன்றும் ஆசைகளை தம் சித்தத்தின் அசைவினாலேயே குருநாதர் நிறைவேற்றுகிறார் என்பதற்கு பல சம்பவங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுப்பாளையம் ரமணி கோவிந்தன் என்னும் பக்தர்கள் பஜனை குழுவுடன் சித்தலிங்க மடத்தில் சுவாமிகள் சன்னதில் விசேஷ பூஜை பஜனை செய்ய வந்திருந்தார்கள் மார்கழி மாதமாக இருந்ததால் மாம்பழம் கிடைக்கவில்லை மற்ற எல்லா கனி வகைகள் கிடைத்த போதிலும் அவர்கள் மனம் நிறைவுறாமல் குருநாதனிடம் அதை குறையாக கூறினார் கூறினார்கள் சுவாமிகள் மந்தகாசத்துடன் வேண்டுவோம் கவலைப்பட வேண்டாம் மாம்பழம் தக்க சமயத்தில் வந்துவிடும் என்று அருளினார்கள் சம்பந்தம் பிள்ளை என்னும் பக்தர் தமது ஊரில் இருந்து இரண்டு மாங்கனிகளோடு திருக்கோவிலில் வந்து பஸ் கிடைக்காததால் கால்நடையாகவே மாலை நான்கு மணிக்கு பூஜை தொடங்கும் நேரத்தில் வந்து சேர்ந்தார் தக்க தருணத்தில் பூஜைக்கு மாம்பழன் குருநாதன் திருவருளால் கிடைத்துவிட்டது தென்காசியில் ஒரு தோட்டத்தில் காயாக வாங்கப்பட்டு பிறகு சம்பந்தம் பிள்ளையின் வீட்டில் ஒரு வாரம் இருந்து பழுத்த அந்த மாம்பழங்கள் சித்தலிங்க மடத்தில் நடக்கும் பூஜைக்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தது ஆச்சரியம் அல்லவா சுவாமிகள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் அவ்வப்போது அந்தமுகமாகி கண்களை சென்று மூடியவராய் தேவாய் என்பார் அந்த மதுரமான தனி அவரது நாபியிலிருந்து எழுவது போல் இருக்கும் பக்தர்கள் அந்த இனிய மொழியை கேட்டு பரவசம் அடைவது உண்டு சிலரது சிலருக்கு அவர்களது பிரார்த்தனை நிறைவேறும்படி ஆண்டவனை வேண்டுவதை போல தோன்றும் மற்றும் சிலர் துன்புற்றவர்களுக்கு அஞ்சேன் என்று அபயம் கொடுக்கும் தெய்வத்தின் குரலாக தோன்றும் சில சமயத்தில் அவதிப்படுகிறானே என்று அவரு கருணையை பிரதிபலிப்பதாக கூட தோன்றும் ஆனால் தேவா என்று அவர் யாரை அழைக்கிறார் யோக வாசிஷ்டம் என்னும் கிரந்தம் அவருடைய பெரும் மதிப்பிற்கு உரியதாக இருந்தது இந்த பிரசித்தமான அத்வைத்த கிரந்தம் கூறும் ஜீவன் முக்தனின் லட்சணங்கள் எல்லாம் சுவாமிகளிடத்தில் இருந்தன யோக விளக்கமாகவே சுவாமிகள் திகழ்ந்தார் குருநாதர் தேவா என்ற சொல்லிற்கு விளக்கத்தை யோக வாசிஷ்டத்தில் காணலாம் என்று வெங்கடசுபையரிடம் கூறினார் தேவன் என்றால் பிரகாசிப்பவன் அல்லது ஒளி பிழம்பு என்று அர்த்தம் அதாவது சித் வடிவம் பிரஜானம் என்னும் ஸ்வரூபம் செயலால் உற்பத்தி செய்யப்படாததும் ஆதியம் வந்ததும் இல்லாததும் எல்லா விதமான ரூபங்களுக்கும் அப்பாற்பட்டுள்ளதும் என்னும் ஆசற்றதும் தேச கால வசுக்களினால் வரையறுக்கப்படாததும் ஆகிய சித் வடிவமே தேவன் என்று வாசிஷ்டம் கூறுகிறது இந்த சம்பித் வடிவம் ஸ்வப்பிரகாசமாய் உள்ளது ஜீவேஸ்வர ஜெகத் என்ற தோற்றத்திற்கெல்லாம் அதிர்ஷ்டானமாய் உள்ள கேவல இருப்பாக இருக்கக்கூடிய அந்த சிதானந்த வடிவமான ஆத்மாவே தேவன் எனப்படும் இந்த ஆத்ம தேவனையே சுவாமிகள் விழிக்கிறார் இந்த ஆத்மா எனும் பிரம்மம் தான் கடவுளின் பல்வேறு ரூபங்களிலும் காலத்திற்கு உட்பட்ட பிரம்மாதி விஷ்ணுகளுக்கு அப்பாற்பட்ட அந்த சச்சிதானந்தமே தேவன் எனப்படும் ஆத்மா இதை தேவா என்று கூவி அழைத்திடும்போது கடவுளின் எல்லா வடிவங்களையும் கூப்பிட்டதாகிவிடும் உபநிஷத்துகளிலும் தேவ என்ற சொல் ஆத்மா என்னும் பிரம்மத்தையே குறிப்பிடுவதாக காணப்படுகிறது இப்படி சர்வாத்ம பாவத்தில் சத்குருநாதன் தேவா என்று கூறும்போது தன் எதிரில் உள்ள பக்தரின் ஆத்ம சைத்தன்யத்தோடு ஒன்றிவிடுகிறார் பின் சத்குருநாதரிடம் இருந்து எழும் சொற்கள் அந்த பக்தன் தன்னுடைய இதயத்திலிருந்து எழுவதாகவே உணர்வான் இதனால்தான் அவரை தரிசிக்க வந்த எல்லா மதத்தினரும் சுவாமிகள் வாக்கு தம்முடைய மதத்தை குறிப்பதாகவே எண்ணுவார்கள் அவ்வாறே ஒவ்வொரு பக்தரும் அவருடைய தனி அன்புக்கு பாத்திரமானவர் என்று உள்ளம் கழிப்பார்கள் ஆன்ம தேவனே அவனே அல்லும் பகலும் இல்லா ஆனந்த நாட்டினை அருளும் அரசன் நம்மை ஆடும் ஈசனும் அவனே எல்லாமுமாகி எல்லாவற்றிற்கும் அப்பாருமாகி நம்மள் ஒளியாகி அடி முடி இல்லாதவனாகி தானென்றி வேறெதுவும் இல்லானாகிய ஞான பத்தியான சத்குருவே அந்த தேவனாவான் இந்த ஆத்ம தேவனாகிய சத்வஸ்துவியே வேத சாரமான ஓம் என்று சொல்லுவர் சுவாமிகள் ஓம் என்றும் தேவா என்றும் அந்த ஆத்மாவையே குறிப்பார் சரீரத்தில் இருக்கும் ஞானம் முதலிய சக்திகள் யாவும் அந்த தேவனுடையதே அந்த தேவனே ஜகத்தாக தோன்றுகிறார் காலம் அவரது துவார பாலக்கன் அவருக்கு எங்கேயும் கண் எங்கேயும் காது எங்கேயும் நாக்கு எங்கேயும் மூக்கு எங்கேயும் தோல் எங்கேயும் மனது நினைப்புக்கு அப்பால் உள்ளவர் எங்கும் உள்ள உத்தமமான மங்களம் தேவன் பூஜிப்பவனுடைய சைத்தன்ய ஸ்வரூபமாயிருப்பதால் அவருக்கு நைவேத்தியம் முதலிய முதலியது தேவையில்லை சமம் மனவடக்கம் ஞானம் முதலான புஷ்பங்களைக் கொண்டு ஆத்மத்துவத்தை பூஜிப்பதே தேவ பூஜை எது எது போய்விடுகிறோதோ அதை விட்டு எது எது கிடைக்கிறதோ அதை எடுத்து எந்தவித மனோ இல்லாமல் எல்லாம் பிரம்மமே என்ற தீர்மானத்துடன் இருப்பதே உத்தமமான பூஜை இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம்